வீரராஜெல்வம் போல் சேர்கவி என் நாசான் வீரராகவர்க்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியார் விழிச்சியிட ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே எங்கள் மருந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் அறுபத்தி மூன்று தீக்ஷா விதிப்பட்டு சஹசிரம் கராணாம் அரியம்னா யோ கரிம்ன பதம் அதுலம் உபானியத அத்தியாசனேன சாந்தானாம் நிதாந்தம் பரமிவ மருதாம் அக்ஷ்மானாம் விசோடும் போன புதன்களுமையே சொன்ன சூரியனுடைய ரதத்துக்கான வர்ணனையை மையூரகவி தொடங்கிவிட்டார் சென்ற வாரம் சூரியனுடைய ரதத்துக்கான முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம் சூரியனுடைய ரதத்துக்கான அடுத்த ஸ்லோகத்தை இன்று பார்க்கிறோம் இதில் என்ன சொல்றார் இருளை விரட்டுவதிலே தீட்சை பெற்றவன் போல தீவிரமாக திறமையாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆயிரம் கதிர்கள் அந்த கதிர்களை தாங்கிய சூரியன் மிக கனமானவன் அந்த கனமான சூரியனை தாங்கக்கூடிய மாபெரும் பாக்யம் அந்த சூரியனுடைய ரதத்துக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ரதத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்கிறான் அது ரதத்துக்கு மாபெரும் பெருமை அந்த ரதமானது பயணம் செய்கிற போது அந்த ரதத்தை தாங்கக்கூடிய சாலை எதுவும் இல்லை ோ கருங்கல் சாலையோ எதுவும் இல்லை ரதம் போகக்கூடிய பாதையை வாயு அந்த வாயு ஏழு வகையானது இந்த ஏழு வகையான வாயுக்கள் தனியொன்றாக அந்த ரதத்தை சுமக்க முடியாமல் ஒன்று மாற்றி ஒன்று பல்லுக்கு சுமப்பவர்கள் தோல் மாற்றி தோல் சுமப்பது போல இந்த ஏழு வாயுக்களும் தமிழ் முறை மாற்றி சுமந்து செல்லுகின்றன அப்படிப்பட்ட அந்த ரதமானது சூரியனுடைய ரதமானது உங்கள் பாவங்களையெல்லாம் போக்கி உங்களுக்கு மங்களங்கள் எல்லாம் பெருகும்படி செய்யட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வாழ்த்துகிறேன் துவாந்த துவாந்தன இருட்டுன்னு அர்த்தம் அவுக என்றால் கூட்டம் இருளின் கூட்டம் இருட்டு ஒரு இடத்துல மட்டுமா இருக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாலே இந்த பூமி எங்கும் இருதான் நிறைஞ்சிருக்கு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு நாள் ஒரு மாதம் பவர் கட் உண்டாயிருதுன்னு வச்சுக்கோங்க கரண்ட் இல்லை ராத்திரி முழுக்க கரண்ட் இல்லை ஒரு ஏழு மணிக்கு ஆஃப் பண்ணால் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு தான் கரண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வெளிச்சத்துறை அருமையாக தெரியும் எங்கே பார்த்தாலும் இருட்டு அப்படிப்பட்ட இருட்டை விரட்ட வல்லவன் ஒரே ஒருவன் அவன் ஆதவன் இந்த விளக்குகளெல்லாம் ஒரு லிமிட்டு தான் இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பல்பு இருக்கு பதினஞ்சு பல்பு சேர்ந்தாதான் இந்த அளவு இருட்டு நீங்கி ஓரளவு வெளிச்சம் இந்த வெளிச்சம் போதாது இதை வச்சு நீங்க போட்டோ எடுக்க முடியாது சினிமா எடுக்க முடியாது ஆனால் சூரியனுடைய வெளிச்சத்திலே புகைப்படம் எடுக்கலாம் திரைப்படம் எடுக்கலாம் போதிய வெளிச்சமாயிருக்கும் ஒரே ஒருவன் இருந்து கொண்டு அகில உலகத்தினுடைய இருட்டையும் ஓட்டக்கூடியவன் என்றால் அந்த இருட்டை துவம் தீட்சா விதி பட்டு திறமை தீட்சா விதின சாதாரணமா தீட்சைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக மார்க்கத்திலே ஒருவன் கால் வைப்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு லைசன்ஸ் மாதிரி யாகம் பண்றதுக்கு தீட்சை கொடுப்பாங்க அப்ப அவன் யாகம் செய்யலாம் அல்லது வந்து இப்ப சிவ தீட்சை சைவத்துல இறங்குறவங்க சிவதீட்சை பெறணும் அன்று முதல் அவர்கள் வீர சைவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் வைஷ்ணவத்துல தீட்சையே சமாசிரயணம் என்று சொல்லுவார்கள் இது ஒரு சடங்கு ஒரு செரிமணி இந்த சடங்கு முடிந்து விட்டால் அதுக்கப்புறம் அவங்க அந்த பாதையில தான் தீவிரமா போவாங்க இங்கே சூரியனுடைய கிரணங்களுக்கு என்னடா தீட்சை அப்படின்னா இருட்டை ஓட்டுவது ஒன்றே எங்கள் வேலை என்று தீவிரமா இறங்குதான் சூரியன் தன் கதிர்களை கொண்டு அந்த வேலையை செய்கிறான் ஏன் அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக படாத இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அது சுவரிலே பட்டு அரைக்குள்ளே நுழைந்து அந்த பிரதிபலிக்கப்பட்ட ஒளியினாலேயே வீடெல்லாம் வெளிச்சமாக இருக்கு இப்போ பகலில் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் வெளிச்சமாக இருக்கு ஆனால் வெயில் உள்ள படலை வீதியில்தான் படுது வெளியில படக்கூடிய வெயிலானது சுவர் மீது பிரதிபலித்து தார்ச்சாலையிலே பிரதிபலித்து அப்படி வீட்டுக்குள்ள போகிறது அந்த வெளிச்சமே ரொம்ப ப்ரைட்டாக பிரகாசமாக இருக்குது அது ஏண்டான்னா கவிஞர் சொல்றார் இந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் இருட்டை விரட்டுவதிலே கங்கணம் பூண்டு இருக்கிறது நேரடியாக படக்கூடிய இடங்கள்ல நேரடியா இருட்டை விரட்டுது தான் நேரடியா போகக்கூடாத இடங்கள்ல தன் பிரதிபலிப்பு மூலமாக இருட்ட விரட்டுது இருட்ட கண்டா சூரியனுக்கு பிடிக்காது அதனால ஓட ஓட விரட்டுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்றார் துவாந்துவம்சீக்ஷா விதிப்பற்று தீக்ஷா என்றால் அர்த்தம் சொன்ன உங்களுக்கு அது வந்து ஒரு மும்முரமாக தீவிரமாக இருப்பதுன்னு சொல்லி ஒரு ராஜா கோவிலுக்கு தன் செலவில் சதா சர்வகாலமும் விளக்கறியனும் தளிகை நடக்கணும்னு நினைக்கிறான் அவன் அதை எப்படி கல்வெட்டில் எழுதியான் தெரியுமா சூரியன் சந்திரன் உள்ளவரை நித்தியப்படி பூஜை மற்றும் வேளா வேலைக்கு எரிக்க விளக்கெரிக்க பணமும் நெல்லும் கீழ்கண்டபடி விவரத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு விஜயகும்ட கோபாலங்கிற ஒரு ராஜா அந்த கோவில் வந்து காஞ்சிபுரம் டு வந்தபாசி போகிற வழியில் கூடமந்தல்னு ஒரு கிராமம் அங்கே பேசும் பெருமாள் கோவில்னு போய் சொல்லுவாங்க அந்த கூடமந்தல் பெருமாள் கோவிலில் ஒரு கல்வெட்டு விஜயகுமட கோபாலங்கிற ராஜா எய்கிறோம் சூரிய உள்ளவரை விளக்கறிணுமா சூரிய உள்ளவரை நித்தியப்படி மூணு வேலைக்கும் அங்கே தளிகை நடக்கணுமா அதுக்கு நான் வந்து இத்தனை ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கேன் இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கல்வெட்டு எழுதியிருக்கிறான் இப்போ அவன் கொடுத்த பணமானது இன்னைக்கு வரைக்கும் பயன்படுதாங்கிறது ஒரு கேள்வி இப்போ கோவில் அர்ச்சகர்களுக்கு ஒரு காலத்துல வந்து சம்பளம்னு ஒருத்தருக்கு அஞ்சணா எட்டணா பத்தணான்னு ஒரு காலத்துல செப்பு எழுதி கொடுத்தான் விளக்காரன் எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அது இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா அறுபது ரூபா எழுபது வரமாட்டேங்குது இன்னொரு பழைய அமௌண்டே வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அந்த அரசன் சூரியன் சந்திரன் உள்ளவரை நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்னைக்கு இந்த கோவில போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா என்னங்க விளக்கறிக்க என்ன இல்லைங்க தலிகைக்கு அரிசி இல்லைங்க நிலத்தை பணம் எவனோ வாரிக்கிட்டான் நிலம் வந்து சூறையா போச்சு சாவியா போச்சு விளைச்சல் சரியில்லை அடுத்தாப்புல பணம் வந்து அந்த காலத்து வேல்யூ என்ன இந்த காலத்து வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி இப்போ அஸ்தமனம் ஆகும் ஆனால் அவன் எழுதுற வார்த்தை என்னடான்னா சூரியன் சந்திரன் உள்ளவரை இப்போ நான் கொடுத்த பணத்துல அங்கே விளக்கறி போகுது அப்படின்னு அது எதை காட்டுதுன்னா அவன் மேல தப்பு இல்லை அந்த கோவில் கைங்கரியத்தில் அவன் காட்டுற ஒரு உத்வேகம் தீவிரமா நான் இதுல இறங்கியிருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அவன் அப்படி செய்யறான் அதான் வந்து தீட்சை வாங்கினார் போல அப்படின்னு சொல்றேன் அது தமிழ்ல கொச்சையா சொல்றதா இருந்தால் வரிஞ்சு கட்டிக்கிட்டு செயல்படுறான் யா அப்படிமா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படின்னா இப்ப சாதாரணமா இருக்கிற போது வேட்டியை தொங்கப்பட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க ஒரு எலி அடிக்கணும்னு சொன்னால் அந்த வேட்டியை வரிஞ்சு பின்னால கோமல மாதிரி கட்டிட்டு எட்டு கம்ப அப்படின்னு சொல்லி தேடுறாங்கல்ல அதை வரிஞ்சு கட்டிக்கிட்டு செய்யறது தீவிரம் அந்த மாதிரி சூரியனுடைய கதிர்கள் தீவிரமா இருள விரட்டு தான் துவாந்தீக் பட்டு சகசிரம் கராணாம் எது சுமக்கிறது சூரியன் சுமக்கிறது எதை சுமக்கிறது ஆயிரம் கரங்களை சுமக்கிறது ஆயிரம் கரங்கள்னா என்ன அவனுடைய ஆயிரம் கதிர்கள் ஆயிரம்ங்கிறது சும்மா பேருக்கு சொன்னாங்க அது லட்சக்கணக்கான கதிர்கள் சூரியனிடம் இருந்து பெறப்படுது அதை சஹசிரம் கராணாம் கரம் என்றால் கை சகசிரம் என்றால் ஆயிரம் இந்த சகசரம்ங்கிற வார்த்தை பெரும்பாலும் இந்திய மொழிகள்ல எல்லா மொழிகள்லயும் இருக்கு கன்னடத்துல அதை வந்து சாவிர அப்படிங்கிறான் சகசிரம்ங்கிறத சாவிர அப்படின்னு மாத்தி இருக்கிறான் மற்றபடி சகசிரம் என்றே பல மொழிகளில் சொல்கிறார்கள் இப்படி ஆயிரம் கரங்களை அவன் சுமக்கிறான் எதுக்காக அப்படி சொல்றான்ன இந்த ஆயிரம் கரங்கள் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் வலுவான ஆளு அப்படிங்கிறார் வெயிட்டான ஆள் அவன் ரதத்துல உக்காந்தா ரதம் வந்து அமுங்குது அப்படின் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால அவர் வந்து பருமனானவர் அவர் எவ்வளவு பெருமனானவர்னா அவர் வந்து எங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு போன பிறகு அந்த சோஃபோட ஏழு ஸ்பிரிங்கும் உடஞ்சி போச்சு அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ணாமலே வச்சிருக்கிறேன் ஏன்னா அடுத்து மறுபடியும் அவர் எந்த நேரமும் வரலாம் வந்தால் அந்த சோஃபாலே உக்கார வைக்கணும் சும்மா சும்மா ரிப்பேர் பண்ணிக்கிட்டு முடியாது அப்படின்னு அவர் ஸ்கூட்டரில் உட்காந்தா ஸ்கூட்டர் எயின்னு சத்தம் போடுது அழுகுது பாரம் தாங்காம அவ்வளோ வெயிட்டான அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு நாளைக்கு ஒருவேளை தாங்க சாப்பிடறேன் ஒருவேளை மூணு வேலை சாப்பிட்டா என்ன கூறுங்க ஆயிரம் கைகள் அவனுக்கு இருக்குன்ற உருவகப்படுத்துறாரு நம்ம ரெண்டு கை உள்ள மனுஷனே ஒரு வண்டியில உக்காந்தா வெயிட்டு தாங்காம ஸ்பிரிங் அமுங்குது ஆயிரம் கை சூரியனுக்கு இருக்குன்னா அவன் எவ்வளவு வெயிட்டா இருப்பான் பாருங்க அதான் சொல்றார் சகசிரம் கராணம் ஆயிரம் கரங்களுடைய இந்த ஆயிரம் கரங்களும் என்ன கரங்கள் என்றால் ஒளிக்கரங்கள் சூரிய கதிர்கரங்கள் இந்த இடத்துல சூரியனுடைய ஒலி கதிரை அக்னி என்று உங்களுக்கு தெரியும் அந்த அக்னியை பத்தி ஒரு விசேஷமான குறிப்பு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பஞ்சபூதங்கள்ல உங்களுக்கு தெரியும் ஆகாசம் நீர் நிலம் அடுத்து தண்ணீர் இது நாளும் அக்னி தவிர ஏனைய நான்கு ஐந்தாவது அக்னி ஏனைய நாளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த அக்னிக்கு மட்டும் உண்டு என்னன்னா ஏனைய நாளும் சதா மாசுபட்டு கொண்டே இருக்கும் அழுக்கடைஞ்சுகிட்டே இருக்கு மண்ணு பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு தண்ணியில் பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு ஆகாசத்துல இந்த பொல்யூஷன் சொல்றானே நம்ம உள்ள டீசல் புகையெல்லாம் அங்கதானே போகுது அப்படி தண்ணீர்லையும் மண்ணிலையும் காற்றிலையும் ஆகாசத்திலையும் எங்க பார்த்தாலும் மாசு இருந்துகிட்டே இருக்கு ஆனா அக்னி மட்டும் மாசடைவதில்லை அவன் தான் மாசை போக்குவானே தவிர நீங்க எவ்வளவு டர்க்கியான ஒரு தீங்க போட்டு எரிச்சாலும் அக்னி அதை காலி பண்ணிடுமே தவிர அக்னி அழுக்கடையாது அதனாலதான் ஆண்டாள் பாடும் போது தீயினில் தூசாகும் அப்படின்னு சொன்ன தண்ணீரில் கரைக்கப்பட்டது போல உங்க பாவம் போகும்னு சொல்லிட்டுலாம் இல்லையா தண்ணீர்ல கரைக்கப்பட்டா என்ன அந்த பத்தினா உயிர் இருக்குன்னு அர்த்தம் உப்ப நீங்க தண்ணீர்ல கரைச்சு மறுபடியும் காய்ச்சிங்கன்னா உப்பு மறுபடியும் தலை காட்டும் அப்ப அப்படித்தான் என் பாவம் போகுமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க இல்லையா ஒரே ஒன்ஸ் போயிடுங்கிறது தீக்கு மட்டும்தான் கதிர்கள் தான் நேற்று மித்திரவிந்த வந்திய பாதகா அப்படின்னு சூரியனுக்கு ஒரு பேர் அக்னி பகவானாலே வணங்கப்படும் திருபாதங்களை உடையவன் அக்னி பகவான் தினந்தினம் வந்து சூரியனை வணங்கி பகவானே என்னுடைய மாசற்ற தன்மை நீடிக்க வேண்டும் என் உஷ்ணம் நிலைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி பரம்பெற்றுக் கொள்கிறார் அப்படி இந்த ஆயிரம் கரங்களை உடைய அரியமன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் அரியமன் அரியம்னா என்றால் சூரியனாலே என்று அர்த்தம் அதாவது ஆயிரம் கரங்கள் உள்ள இந்த சூரியன் இருக்கிறான அவனாலே இவன் பெருமைப்படுத்தப்படுகிறான் யார் பெருமைப்படுத்தப்படுகிறான் அப்படின்னா இந்த ரதம் என்ற தேவன் பெமைப்படுத்தப்படுகிறான் ஒரு சின்ன குறிப்புங்க இந்த சூரிய நாராயண பெருமாளை ஒரே சக்கரம் கொண்ட ஏழு குதிரைகள் உள்ள தேரிலே தேவிமாரோடு சவாரி செய்கின்ற கோலத்திலே நீங்க பார்க்கணும்னு சொன்ன இந்த சென்னை கூடுவாஞ்சேரி இருக்கு இல்லையா நீங்க மெட்ராஸ்ல நுழைறதுக்கு முன்னால கூடுவாஞ்சேரி முதல்ல வரும் அங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மாடம்பாக்கம் லட்சுமி பெருமாள் கோவில் கோவில் இருக்கு ரொம்ப பிரபலமான கோவில் நீங்க கூடுவாஞ்சேரி போய் யார கேட்டாலும் மாடம்பாக்கம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அங்கு இருக்கிற நவகிரக சன்னதியிலே சூரிய இப்படி ஏழை பண்ணி ரொம்ப அரிய காட்சி இப்படி காட்சியை நீங்க எந்த கோவில்லையும் பார்க்க முடியாது என்று அதனால சூரிய நாராயணனை ஏக ஏழு குதிரைகள் எடுக்கும் வண்ணத்திலே தேவியர் சக அமர்ந்திருக்கும் அற்புதமான காட்சியை நீங்க இந்த கோயில பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான தரிசனம் அரியம்னா என்றால் இந்த சூரியன் அமர்ந்திருப்பதனாலே கரிம் நகா கரிம் நகனா கௌரவிக்கப்படுகிறவன் அர்த்தம் யார் இந்த தேரை சொல்றார் எந்த சூரியனுடைய தேரானது சூரியன் அமர்வதனாலே கௌரவிக்கப்படுகிறானோ அப்படிங்கிறார் அதாவது ஒருத்தர் வந்து உட்கார்றதுனால ஒரு நாற்காலே பெருமைப்படும் சில பதவிகள் அதில் அமர்பவர்களாலே பெருமைப்படும் சில மனிதர்களோ தாங்கள் அமரும் பதவிகளாலே பெருமைப்படுவார்கள் இவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய ஜனாதிபதியா இருந்ததுனால அந்த பதவி பெருமை பெற்றது உலகம் வந்து புகழ்ந்த ஒரு பெரிய பிலாசபர் அவர் வந்து அந்த நாற்காலியில உட்கார மாட்டேன்ட்டார் அவரை கொண்ட உட்கார வச்சாங்க கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல ஏன்னா அவர் வந்து படிப்பாளி பண்பாளி அவர் அரசியல்வாதிகளோட ஒத்து போக முடியல அதனால தடா போட ரெசிக்னேஷன் எடுத்து கொடுத்துட்டாரு அப்போ என்ன பண்ணாங்க அவரை சொந்த ஊருக்கு எங்க நம்ம ஊருக்கு தான் அனுப்புறதுக்கு அவருக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த ட்ரெயினில் வழி அனுப்புறதுக்கு இந்திரா காந்தி முதலீவரெல்லாம் வந்திருந்தார்கள் அப்போ அவங்க கேட்டாங்க கடைசியாக அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்கன்னு அப்ப அவர் சொன்னார் இந்த ரயில் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு புறப்படும் இருக்கு அது இப்பவே பரப்பிட்டா தேவையில்ல சீக்கிரமா தெக்க போகலான்னு பாக்கிறேன் அப்படின்னா அவர் அவ்வளவு தூரம் அந்த பதவியை வெறுத்தார் ஆனால் அந்த பதவியில் இருந்தவரை அந்த பதவி அவரால் சிறப்பு பெற்றது அதுக்கு பின்னால இன்னொரு ஜனாதிபதி வந்தாரு அவரு தன்னுடைய முடிஞ்ச உடனே நாற்காலி தூக்கி வேன்ல போட்டு கிளம்பிட்டார் இந்த மாதிரி நாற்காலி ஊரில் கிடைக்காதான் பிவி கிரி அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி சண்டை போட்டு கொண்டு வந்தான் எப்போ உங்களுக்கு பதவி முடிஞ்சு போச்சோ நாற்காலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஆளுநர் இருக்கிறாங்க அதனால இந்த பதவியானது மனிதர்களால் மதிப்பு பெறுகிறது போல இந்த ரதமானது சூரியன் அமர்ந்திருப்பதனாலே பெருமை பெறுகிறது யார் வந்து உட்கார்றாங்களோ அவங்க அந்த இடத்தை கௌரவிக்கிறாங்க அப்போ மனிதருடைய உயர்வை ஒரு தெய்வம் அவமதிக்கப்படுகிறது அல்லது மதிக்கப்படுகிறது இந்த ஆயுர்வேதத்தில் சொல்றா மாத விளக்கான பெண்கள் எக்காரணத்தை முன்னிட்டு அடுப்படைக்கு வரக்கூடாது சமைக்கக்கூடாது ஏன்னா அங்கே அக்னி பகவான் இருக்கிறார் அக்னி பகவானை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் தீட்டா தூரமாக இருக்க வேண்டிய பெண்கள் அடுபடிக்குள்ளவர்கள் சமைக்கிறது பெரிய அலட்சுமிகரம் இப்போ என்னடா ஆபீஸுக்கு வர்றாங்க யூனிவர்சிட்டிக்கு வர்றாங்க லைப்ரரிக்கு போறாங்க சரஸ்வதி அவங்களும் ஒன்னா பழகிறாங்க அந்த மாதிரி ஆகி அதெல்லாம் வந்து காலத்தின் கோலம் இப்போ இங்கே சூரியன் இருக்கிறான் அதுக்கு ஏத்தாப்புல ரதமானது தான் தாழ்ந்தவனாக இருந்த நிலையிலே உயர்வை அடைகிறான் சூரிய பகவான் இப்படி நான் சுமப்பவனாக இருக்கிறேன் என்று ரொம்ப கௌரவமாக அவர் நடக்கிறான் கரிம் பதம் அலம் உபானிய பதம்னா ஒரு பதவி ஒரு பெருமை அதுல என்றால் ஈடி இணையற்ற உபானியத்தான் இவனுக்கு கொடுக்கப்பட்டது யாருக்கு ரதத்துக்கு அந்த தேருக்குரிய தேவனுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா சூரிய நாராயணனே வந்து உன் மேல என்கிற ஒரு பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அத்தியாசனேன ஆசனம் என்றால் அமர்தல் அத்தியாசனம் என்றால் தலைமையாக வெற்றிருத்தல் சிறப்பாக வெற்றிருத்தல் சூரியன் வந்து சிறப்பாக அங்கே வீற்றிருப்பதனாலே அந்த ரதம் ஒரு பெருமை பெறுகிறது அதனால இந்த ரதம் ஏன் வணங்கத்தக்கதுங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்றேன் சாக்ஷாத் சூரியனே அமர்ந்திருக்கிற ரதம் அந்த காலத்திலலாம் வந்து ஆசனங்களில் தெய்வங்களை ஆவாகனம் செய்வார்கள் ஒரு ராஜா சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்கிறாங்கன்னா அந்த சிம்மாசனத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டு முத முத அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னால அந்த சிம்மாசனம்ங்கிறது தங்கத்தால் செய்யப்பட்டது ரெண்டு பக்கமும் சிங்கங்கள் ராஜசிங்கங்கள் நிற்கும் அதனாலதான் அதுக்கு பேர் சிம்ஹ ஆசனம்னு பேரு சிங்க ஆசனம் ஏன்னா ராஜா ஒருவேளை பேடிப்பயிலா இருந்தான்னா இந்த சிங்கத்தை பார்த்தாவது அவனுக்கு வீரம் வரட்டும் இந்த சிங்கத்து நாற்காலில் உட்காந்தாவது அவனுக்கு தைரியம் வரட்டும்ங்கிறதுக்காக சிங்கத்தை பொம்மைகளாக செய்து வைத்தார்கள் அந்த சிங்க ஆசனத்துக்கு உரிய தெய்வம் ஒன்று உண்டு அதை ஆவாகனம் பண்ணி அதுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ராஜா ஒவ்வொரு நாளும் தர்பார்ல வந்து அங்க உட்காரணும்னா குளிர்ச்சி மொழிக்கு சுத்தமா பூச்சேரியில இருந்து நேரா வந்து பக்தியோடு முதல்ல அந்த ஆசனத்தை வணங்கணும் இந்த காலத்து சினிமாவில் இது என்னமோ மாமியார் நார் கல்ல உட்கார்ற மாதிரி ராஜாக்கள்லாம் கொஞ்சம் எங்கேயுமே உட்கார்றாங்க அது செய்யக்கூடாது ரொம்ப தப்பு அரசன் முதல்ல அந்த சிம்மாசனத்தை வணங்க வேண்டும் அதுல இருக்கிற தேவதையை வணங்க வேண்டும் பயபக்தியா அமரணம் சொல்லுது நீங்க விக்கிரமாதத்தினுடைய சிம்மா சிம்மாசனம் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க பூமிக்குள்ள ஒரு சிம்மாசனம் புதஞ்சு கிடந்தது அது பொறிஞ்சு கிடந்த இடத்து மேல பசங்க விளையாடும் போது அது மேலே ஏறினே ஒரு பையன் ரொம்ப கெட்டிகார்த்தனமா பேசுவான் அதை விட்டு கீழே இறங்கிட்டா அவனுக்கு அறிவு வேலை செய்யாது இதை கண்டுபிடிச்சு போஜராஜன் அதை தோண்டி பார்த்தா உள்ள சிம்மாசனம் இருந்தது அதுல முப்பத்தி ரெண்டு பதமைகள் ரெண்டு பக்கமும் இருந்தன அந்த சிம்மாசனத்துக்குரிய தேவதையினுடைய பெருமையினால தான் விக்ரமாதித்தன் அவ்வளவு பெருமையாக ஆண்டான்னு நம்ம படிக்கிறோம் அதுபோல ரதம் என்பது ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தின் மேலே இவன் அமர்கிறான் எல்லா நாற்காலிகளுமே நம்ம உட்கார ஆசனங்கள் இருக்குது அதனால நம்ம வேலை செய்யற ஆசனத்துல மகாலட்சுமி வேண்டிக்கலாம் அம்மா தாய் நீ இங்கே உட்கார்ந்து எனக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் பெருக்கு அப்படின்னு அதுல நம்ம பயபக்தியா உக்காரணும் அந்த நாற்காலியில உட்காரும் அந்த வேலை மட்டும்தான் செய்யணும் வேற தப்பான காரியங்களுக்கும் செய்யக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு மேன்மை நாளுக்கு நாள் மேன்மையாகிறது அப்படி அத்தியாசனேன சகந்தானாம் நிதாந்தம் பரம் இங்கே சிரந்தனா களைப்பு நிதாந்தம் பரம்னா அதிகமான வெயிட் நிதாந்தம்னா அதிகமான பரம்னா வெயிட் ஸ்ரெந்தன களைப்பு யாருக்கடா களைப்புனா அடுத்து வருது பாருங்க மருதாம் மருத்தன வாயு காற்று இருக்குதே அந்த காற்றுகள்னா மிக களைப்பு அடைந்து போதும் சிராந்தானாம் அப்படின்னு சிராந்தம் என்றால் களைப்பு எல்லாருக்கும் களைப்பு உண்டு சொல்றாங்களே அவனுக்கும் களைப்பு உண்டுமனே கலைச்சு போயிடறான் பெரிய பெரிய பலசாலிகளும் கலைத்து விடுகிறார்கள் ஆஞ்சநேயரே ராமராமன யுத்தத்துல களைப்பை அடைந்தார் என்று படிக்கிறோம் இந்த வாயு வந்து ஏழாக பிரிந்திருக்கிறது ஒரே வாயு பகவான் அவன் ஏழு விதமாக டியூட்டி செய்யறான் ஏழு அம்சங்கள் அவ என்ன அப்படின்னா உங்க புஸ்தகத்திலே போட்டிருக்கு ஆபக பிரபக விவக பராபக சம்பக உத்வக பரிவக இப்படி ஏழு வகையான வாயு ஏழு வகையான காற்று இருக்கு அக்னியிலையும் இதே மாதிரி ஏழு வகையான ஜுவாலைகள் உண்டு இந்த ஏழு வகையான காற்று ஏழு வகையாக தடங்கள் அமைத்து கொடுக்கின்றன சூரியனுக்கு முதல்ல ஆவக என்ற வாயு ஒரு குறைஞ்ச தூரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பிரபகங்கிற வாயு அதுக்கப்புறம் ஒரு தூரம் இப்படி ரூட் மாறி ரூட் போகுதான் அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வாயு ஒவ்வொன்றும் ரதத்தை சுமப்பதனாலே களைப்படைந்து விடுகின்றன அப்ப முதல்ல ஆவகங்கிற வாயு சுமந்து களைப்படைந்து எப்ப நம்மளால நினைவு முடியாதுரா டேய் பிரபகா நீ தூக்குடா கொஞ்சம் நேரம்னு சொல்லி பிரபகா என்ற காத்துக்கிட்ட சொல்லிருக்கான் அந்த பிரபகாங்கிற காத்து வந்து கொஞ்ச தூரத்துக்கு ரதத்தை சுமந்து செல்லுது அப்புறம் அடுத்து விவகா அப்புறம் பராபக சம்பக உத்வக பரிவக அப்புறம் மறுபடியும் அந்த சைக்கிள் ஆரம்பிக்குது ஆபக அப்படி மாறி மாறி மாறி ஏழு காற்றுகளும் மாறி மாறி அந்த சூரியனை சூரியனுடைய ரதத்தை சுமக்கின்றன களைப்பு சமீபத்துல மாஸ்கோவில ஒரு பன்னெண்டு வயசு பையன் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்தான அந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போகவே நான் ஸ்டாப்பா விளையாடுறான் அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் படுக்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் படிக்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் இப்படியே அதுலையே பிஸியாக இருந்தவன் என்ன ஆனான்ண்டான்னா விளையாடிக்கிட்டே செத்து விழுந்தான் அந்த பிரெயின் ஆனது அதை தாங்கலை அந்த டென்ஷன் நரம்பு மண்டலம் இந்த கரை கம்ப்யூட்டர்லேருந்து புறப்படக்கூடிய சில கதிர்கள் மனிதனுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவும் பாதிக்குது பார்வையை பாதிக்குது மூளையை பாதிக்குது அவன் களைப்படைந்து செத்தே போய்டும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான் சம்பளம் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் கொடுக்குறாங்க சில கம்பெனிகளில் ஒன்றே லட்சம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இது எப்படின்னா ஆரோக்கியத்தை அடகு வச்சு ஆயுவில் பணையம் வச்சு அந்த பணத்தை வாங்குறாங்க ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து கம்ப்யூட்டரில் ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் இதை உட்காந்து அவன் அந்த வீட்டுக்கு வந்தான்னா ஒரு வருஷம் கழித்து இவன் தானா அவன் சந்தேகப்படுற மாதிரி ஆளே மாறி இருப்பான் நோயும் அவனை பிடித்திருக்கும் அவன் சம்பாதித்த பணத்தை அவன் அனுபவிக்க முடியாது அந்தளவு அவனுடைய ஹெல்த்து சீணிச்சு போதும் கலைப்புங்கிறதுக்கு சொன்னாம் நிதாந்தம் பரம் மிக அதிகமான வெயிட் எந்த வெயிட்னா இவ போல மறுத்தாம் அக்ஷ்மானாம் அக்ஷமானாம் அப்படின்னா சூரியனை தொடர்ந்து சுமக்க வலிமை இல்லாதவர்கள் போல காட்சி இந்த ஏழு வாயுக்களும் அப்பா இந்த ரதத்தை இனிமே நம்மளால சுமக்க முடியாதுறான் அப்படின்னு களைப்படைஞ்சு போற மாதிரி தெரியுதான் கவிஞனுடைய கற்பனை இந்த களைப்பு உடல் களைப்பாகவும் இருக்கலாம் மனக்கலைப்பாகவும் இருக்கலாம் இப்போ நமக்கே வந்து போர் அடிக்குதுன்னு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட சினிமாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும் போர் அடிக்கிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை மனக்களைப்பு மனசு அழுத்து போகுது இப்போ இந்த உபன்யாசமே நான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேற்கொண்டு ஒரு கால் மணி நேரம் நானும் நடத்துகிறேன்னு வச்சுக்கங்களேன் அது அந்த கலைப்பு நீங்கள் ரொம்ப பிரத்யட்சமாக காட்டிடுவீங்க என்னென்னா மெல்ல எழுந்திரிச்சு போவீங்க ஒரு தடவை வாரியார் வந்து உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ இவர் பேச ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரத்துலன்னா ரெண்டு பேர் எழுந்திரிச்சு வெளியே போகிறாங்க முன்வரி சில உட்காந்துருக்கு வெளியே போய்ட்டு ஒரு பேச்சாளரை கல்ல விட்டு எரிஞ்சால் கூட தாங்கிக்குவான் ஆனால் முன்வர் சில உட்காந்திரனை வாட்சை பார்த்துக்கிட்டு கொட்டாய விட்டுக்கிட்டு எந்திரிச்சு போகிறான்னு பாருங்க இதை விட ஒரு மோசமான ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வேறு வேணும் வேணாம் இது ரெண்டு பேரும் எந்திரிச்சு போனோடனே வாரியார் டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டு சொன்னாரான் எனக்கு பட்டம் கொடுத்தாக சொல்லின் செல்வர் அது ஏன் கொடுத்த செல்வர் சொல்ல செல்வர் அது இப்பதான் எனக்கு பரிபூர்ணமா நிறைவேறேன் நான் தான் சொல்லின் செல்வர் அப்படின்னு அது மாதிரி நான் ஏழு மணிக்கு மேலே பேசிக்கிட்டேன்னு வச்சிங்க நானும் சொல்லின் செல்வராயிடுவேன் அப்புறம் அது என்னன்னா மனக்கலைப்பு அது மாதிரி ஒரு முறை தாமச ஆல்வா எடிசன் கிராம் போன் ரெக்கார்டு கண்டுபிடிச்சதுக்காக அவரை போராட்டை ஒரு விழா நடத்தினாங்க இந்த தாமசனுக்கு மக்கள் ஒரு லேடி ஒரு சீமாட்டி அந்த பேர் மைக்கையும் மக்களையும் விடமாட்டாங்க அந்த மாதிரி வந்து இந்த எடிசனை புகழோ புகழ் புகழ்றதுக்காக புகழுதா இல்ல தன்னுடைய அலங்காரத்தை மக்கள் ரொம்ப நேரம் பார்க்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்குதா தெரியல அது ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுது இந்த எடிசன் கடவுளுக்கு சமமானவர் ஏனென்றால் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து விட்டா மனிதனுடைய குரலை ஒரு தட்டிலே பதிவு செய்து விட்டா இவர் கடவுள் தான் அப்படின்னு ஒன்று எடிஷன் பார்த்தா ரொம்ப லிமிட் மாரி போகுது அப்படின்னு அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துக்க கடவுள் நானும் சமமாக மாட்டேன் ஏன்னா கடவுள் வந்து உங்களை மாதிரி பேசும் எந்திரங்களை தயார் பண்ணியிருக்காரு உயிருள்ள பேசும் எந்திரங்களை தயார் பண்ணியிருக்கார் ஆனா கடவுளால கூட நீங்க பேசறதை நிறுத்த முடியாது ஆனால் நான் செய்திருக்கிற கிராம் போன் இருக்கே நான் நினைச்சா நிறுத்திடலாம் அதனால நான் கடவுளை விட பெரியவன் சொல்லுங்க அதுதான் நியாயம் அப்படின்னு ஆஹா மர்மஸ்தானத்துல குத்துறானே விடை பெறுகிறேன் அப்படின்னு கிளம்பிடுச்சு இதெல்லாம் ஒரு மனக்களை வாயுக்கள் ஏழும் மனக்களைப்பு அடைந்து விடுகிறன இது என்ன டெய்லி சூரியனை சுமக்குறதுதான் நமக்கு வேலையாங்கிற மாதிரி ஆனா இது வந்து கவிஞனுடைய கற்பனை என்னன்னா ஆப என்ன நினைக்கிறானா சூரியனை சுமக்கும் பாக்கியம் நான் மட்டும் பெற வேண்டுமா இதோ பிரபகனும் வரட்டுமே அப்படின்னு இது நினைக்கிதான் பிரபகன் என்ன நினைக்கிறான விவகனும் அடையட்டுமே என்று விவகனுக்கு சாமி ஏறுற பல்லக்க பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணில வருஷம் வருஷம் உற்சவத்தை திருவல்லிக்கேணி பெருமாள் உற்சவமூர்த்தி வெளியே வர்ற போது எத்தனை பேர் சுமக்கிறாங்கன்னு நான் ஒரு தடவை கேட்டேன் ஏங்க இந்த பல்லக்கம் அவ்வளவு வெயிட்டாவா இருக்கும் இத்தனை பேர் போட்டி போட்டு சுமக்கிறாங்க அப்படின்னு இது வெயிட் ஒண்ணு எத்தனையோ பேரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அதாவது எனக்கு வேலை கிடைச்சிட்டதுன்னா ஏழு வருஷத்துக்கு நான் உற்சவமூர்த்திய தூக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க எனக்கு பிள்ளை பிறந்துட்டா நான் மூணு வருஷம் சுமக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக என்ன ஆய் போகுதுறான்னா இந்த பல்லக்கனுடைய மூங்கில விட நீளமான கியூவர்ஸ காத்திருக்கு எனக்கு எனக்கு எங்க அந்த பல்லக்கனுடைய மூங்கில பத்து பேர் தான் தூக்க முடியும்னா முப்பது பேர் நிக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு அவ்வளவு தூரம் ரஷ் இருக்கு அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சரிப்பா நான் இங்க இருந்து துளசி பெருமாள் கோயில் வரைக்கும் நான் தூக்குறேன் அதுக்கப்புறம் நீ தூக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க அது மாதிரிதான் இந்த ஆவக பிரபகங்கிற ஒவ்வொரு வாயுவும் தான் நேரம் என்றும் அவன் நேரம் என்றும் சூரியனுடைய ரதத்தை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதான் உண்மை ஆனா இங்கே சூரியனுக்கு ஒரு ஏற்றம் சொல்ல வேண்டும் சூரியனுடைய ரதத்தை உயர்த்தி பேச வேண்டும் என்றதற்காக கவிஞன் என்ன சொல்ற வெயிட்டு தாங்காம ஒவ்வொரு வாயுவும் இன்னொரு வாயுவுக்கு அதை கொடுத்து என்கிற மாதிரி சமத்காரமா சொல்ற மருத்தாம் அக்ஷ்மானாம் விசோடும் விசோடும்னா தாங்குவதற்கு டு பேர் அந்த வரத்தை சுமப்பதற்கு அதாவது வெயிட்டை சுமக்கறதுக்கு அக்ஷ்மானாம் சமர்த்தில்லாதவர்களாக சாமர்த்தியம் இல்லாதவர்களாக அந்த மருத்துக்கள் மாறிவிடுகின்றன ஏன்னா அது நிதாந்தம் பரம் அப்படிங்கிறார் இந்த ஆனா ஏன் அப்படி சுமக்கறீங்க விட வேண்டிதானே அப்படின்னா இது ரொம்ப முதல் தரமான பெருமை அல்லவா சூரியனை சுமப்பது முதல் தரமான பெருமை அல்லவா நீங்க முதலடியில பாருங்க இந்த துவாந்தவுக துவம்ச தீட்சா விதிப்படு வகத்தாவுக்கு அடுத்தாப்புல பிராக்னு ஒரு வார்த்தை இருக்கும் பிராக் அப்படின்னு சொன்ன முதன்முன்னாள்னு அர்த்தம் அதாவது கிரேட் ஆனர் இந்த சூரியனை சுமப்பது முதல் தரமான கெளரவம் என்று இந்த ரதம் நினைக்கிறது அந்த ரதத்தை போலே அந்த வாயுக்களும் நினைக்கிறார்கள் மருதாம் அக்ஷ்மானாம் விசோடும் ஸ்கந்தாத்து ஸ்கந்தம் ஸ்கந்தம்னா தோல் அர்த்தம் தோள்பட்டர்கள் அந்த தோளுக்கு தோல் மாறி பல்லுக்கு தூக்குகிறவர்கள் முதல்ல கொஞ்ச நேரம் இந்த தோல்ல தூக்குவாங்க அப்புறம் வலிக்கு அப்புறம் இந்த தோல்லை தூக்குவாங்க அதான் தோல் மாறி நம்மாழ்வாரை பத்தி சொல்ற போது திருவாய்மொழி ஈட்டிலே மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து தோல் மாறி திரியும் இவரை அப்படிங்கிறார் நம்மாழ்வார் வந்து ஆயிரக்கணக்கான பிறவி எடுத்து பிறவி எடுத்து பிரவி எடுத்து அழுத்து போயிட்டாரான் அதை சொல்றதுக்கு ஈட்டாசிரியர் என்ன சொல்றாரு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்புறம் இங்கிருந்து இங்கே மாத்துவான் தோல் மாத்துவான்ல அது மாதிரி நம்மாழ்வார் பிறவி எடுத்து பிறவி எடுத்து பல்லுக்கு தூக்குறவன் களைப்பினாலே தோல் மாற்றி போல ஒரு தடவை ஆஞ்சன் மாடுப்போம் ஒரு தடவை பெண்ஜன் மாடுப்போம் ஒரு தடவை நாய்ஜன் மாடுப்போம் ஒரு தர நரிஜன் மாடுப்போம் மாறி மாறி ஜென்ம எடுக்கிறாராம் அவரை ஆட்கொள்ளுகிறான் ஆண்டவன் அதுக்கு தோல்பட்ட மாதிரி இருந்தா கை உருவாகுது இந்த பக்கம் இருக்கு இப்ப நமக்கு வச்சுக்கோமே அது எல்லாம் இங்கதான் ஜாயின் ஆகும் அதுக்கு ஸ்கந்தம்னு பேரு அப்படி இந்த ஸ்கந்தாத்து ஸ்கந்தம் தோல் மாறி தோல் மாறி தெரிந்து அப்படின்னு இப்போ சில குழந்தைகள் நல்ல ஓவர் வெயிட்டா பிறந்துரும் சில சமயத்துல பெண்கள் கர்ப்பிணியா இருக்கிற போது வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை பறக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அங்க இருக்கிற மத்த பெண்கள்லாம் நல்ல டானிக்கா கொடுத்து கொடுத்து பிள்ளை நல்லா வரணும் நல்லா வரணும்னு சொல்லி இந்த தாயால பிரசவிக்க முடியாத அளவுக்கு பெரிய பிள்ளையை உருவாக்கி விட்டுருவாங்க வயிற்றுக்குள்ள தலை பெருசா இருந்தாயிடும் அப்ப செசேரின் தான் இல்லாடி இந்த பிள்ளை வெளியிடக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய நான் பாத்துருக்கிறேன் தஞ்சாவூர்ல என் பையன் பிறந்த போது அதே சமயத்துல பக்கத்து ரூம்ல அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தது இந்த குழந்தை இந்த அம்மா எப்படி பிரச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் அது என்னடா செய்த இதுதான் ரகசியம் அவங்க மொத்தம் ஏழு சிஸ்டர்ஸ் ஆருக்குமே பிள்ளை இல்லையா இந்த அம்மா கர்ப்பிணியான உடனே எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் ஹார்லிக்ஸ் ஒருத்தர் ஓவல் ஒருத்தர் காம்பிளான்னு ஒருத்தர் சூப்பு போட்டு மாறி மாறி கொடுத்து வெளியே வளர வேண்டிய வளர்ச்சியெல்லாம் உள்ள வளர்ந்துருச்சு அந்த பிள்ளை கும்னு கடைசியில் அறுத்து எடுத்தாங்க பெரிய சைஸ் பிள்ளையா இருக்கு பார்த்தாலே பிறந்து எட்டு மாசம் ஆன பிள்ளை மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்கு இப்போ இந்த பிள்ளைய அந்த தாயை தூக்க சொன்னா அவ வந்து கஷ்டப்பட்டு தான் போவா இங்க இருந்து வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போகணும் போலியோ போடணும்னு சொன்னா அப்போ தோல் மாறி கொண்டு போவா ஏமா அப்படி தோல் கொண்டு போறீங்க கூலிக்கு ஆள் வச்சுக்கினா ஏன் பிள்ளை இல்லை கொடுப்பனா அப்படின்னு மண்ணுக்கு மரம் பாருமா மரத்துக்கு இலை பாருமா பெற்ற பிள்ளை தாய்க்கு பாறமாட்டேன் தானே தான் சுமக்கறதை விரும்பும் அப்படி கொண்டு போறோம் மேல்நாட்டுல இந்தியாவிலிருந்து வாங்குற ஓவியங்கள்ல எந்த ஓவியம் அதிகமா விற்பனை ஆகுதுறாங்கன்னா தாய் சேய் ஓவியம்தான் அப்படின்னா இந்திய நாட்டு ஓவியர்கள் சொல்றாங்க அவங்க எந்த ஓவியத்தை அதிகமா வாங்குறாங்கன்னா காந்தி ஓவியத்தை வாங்குறாங்கன்னா அல்லது கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இயற்கை காட்சிகளை வாங்குறாங்கன்னா இல்லைன்னா தாய் சேய் இந்திய நாட்டு தாயின் முகத்துல தெரியற ஒரு பாசம் உலகத்துல வேற எந்த நாட்டு தாய் முகத்திலையும் தெரிய மாட்டேங்குதுங்க இந்த தாய் வந்து தான் பட்டினி கிடந்தாலும் பிச்சை எடுத்தாலும் அந்த பிள்ளையை வளர்த்துறணும்னு நினைக்கிறார் ஆனா எங்க நாடுகளில் அனதாசிராங்க விலக்கி வித்துறாங்க போட்டு தாயின் முகம் படம் வரைந்து காக்கத்தக்கது அப்படின்னு மேல்நாட்டுல ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க அதான் தோழில் சுமத்தல் ஸ்கந்தாத்தம் சென்று கொண்டு அடைந்து இப்போ இந்த சர்வதர்மான பரத்யேஜங்கிற ஸ்லோகத்துல மாமியக்கம் சரணம் பிரஜ அப்படிங்கிறார் பிரஜ என்றால் அடைதல் செல்லுதல் சரணமாக செல்லினர் இங்க பிரஜனு இந்த ரதமானது சுமந்து செல்லுகிறது அதான் பிரஜன்னு அப்படி சென்று கொண்டு இருக்கிற போது அப்படிங்கிறார் அதாவது இந்த ரதம் வந்து வாயுக்கள் சுமக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் குதிரைகள் இழுக்க கஷ்டப்பட்டாலும் அது வெளியே தெரியாது அவ்வளவு ஃபாஸ்டாக போய்கிட்டு இருக்குது நல்ல என் ஃபுல் ஆக்ஷன் நல்ல வைட்டல் ஆர்கன்ஸ்லாம் சுறுசுறுப்பாக இருக்குது இயங்குது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கான் அதான் பிரஜனுங்கிற வார்த்தை அதுக்கு தான் இப்போ ரஷ்யாவில் புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குதுங்க என்னான்னா ரஷ்யர்கள்லாம் திடீர் திடீர்னு இறந்த மாதிரி ஆயிடுறாங்க உடனே அவங்கள புதச்சிட்டா புதச்ச பிறகு நான் என்ன சாகலை அப்படின்னு எதிரிச்சு உட்காடுறாங்களா டாக்டர்களால் அதை புரிஞ்சிக்கவே முடியலையா நாடி ஒடுங்கிடுது ஹார்ட் பீட்ல நின்று போயிடுது செத்துட்டாங்கிறதுக்குரிய சகல அறிகுறிகளையும் தெரியுது ஆனா சப பெட்டிகளை வச்சு ஆணி அடிச்சா உள்ள டம் டம் டம்னு அடிக்கிறான் ஏ தரப்பா தரப்பா அப்படின்னு திறந்து பார்த்தா அவன் இங்கிலீஷ் என்ன சாகலப்பா அப்படிங்கிறானா இந்த டாக்டர் இதை புரிஞ்சுக்கவே முடியல இப்ப சமீப என்ன பண்றாங்க தெரியுமா ஒவ்வொரு சப பெட்டிகளையும் போது குணத்தோட சேர்த்து ஒரு செல்போன் வச்சிடறான் ஒரு வேலை நீ பொழைச்சி வந்தீங்கன்னா ஒரு ரிங் குடு அப்படின்னு அல்லது அங்க ஒரு பட்டன் ஒன்று வச்சிருக்கிறான் அதை அமைக்கினா வெளியாட்டு சமீப காலமா ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு மாசத்துக்கு ரெண்டு கேஸ் இந்த மாதிரி ஆகுதான் அதனால எல்லா பிணங்களும் செல்போனோடய புதைக்கப்படுகின்றன அதை பாருங்க காலம் எப்படி இருக்கு அவன் என்ன சொல்றான் நல்ல உடம்பு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிற போது நல்ல வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல இருக்கிற போது சாவுக்கான அறிகுறி எங்கிருந்து வருது ஏன் வருது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு டாக்டர்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியல அது மாதிரி இங்க வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த குதிரைகளுக்கும் இந்த ரதத்தின் தேவனுக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கி பார்க்கிறவர்களுக்கு இது இன்னும் ஓராயிரம் மைல் எழுதிட்டு போவாங்க போல் இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில பட்டிமன்றங்களில் பாத்தீங்கன்னா நடுவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பேச்சாளர் வந்து நிறுத்த நிறுத்தமாட்டாரு மொத்தமே பட்டிமன்றம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே முடியணும் ஒவ்வொரு கட்சிக்கும் அஞ்சு அஞ்சு பேர் இதில் தலைவர் வேறு நடுவருடைய குறைவை ஸோ ஆளுக்கு ஏழு நிமிஷம் அப்படின்னு கொடுத்தா பேசுகிற ஆளுகள்லாம் ரொம்ப பிரபலமான ஆளுங்க ஸ்டேட்டஸான ஆளுங்க அப்படியோ உட்காரையான்னு சொல்ல முடியாது அப்போ நடுவர் வந்து என்ன பண்ணுவார் கொஞ்சம் மேடையை கிட்ட போட்டுவார் மைக்கு பக்கத்தில் ஒரு தடவை அப்படி ஆகி சிதம்பரம் மாரியப்பா நகரில் நான் பேசுகிறேன் தொண்டு நெறி சிறந்ததா பக்தி நெறி சிறந்ததா பட்டிமன்றம் எனக்கு தொண்டு நெறி கொடுத்துருக்குறாங்க இந்த பக்தி நெறி பேசுகிறவர் அவர் மெய்மறந்து பேசுகிறாரு நிஜமாகவே பக்தி பேசப்பட்டு பேசுகிறாரு இவர் உங்கள் நேரம் முடிந்து விட்டது உங்கள் நேரம் முடிந்து விட்டது நினை இருக்காரு அவர் அதில் காதலை மாதிரியே தெரியல கடைசியாக என்ன பண்ணார் வேட்டி பிடிச்சி இழுத்தார் யோ உக்காரியா அப்படின்னு அன்னைக்கு பார்த்தா அவர் பெல்ட் கட்டிட்டு வரலை பார்த்தாருச்சே நிலம ஒன்றும் சரியில்லைடானே வயிற்றில் கையை வச்சுட்டு போய் உக்காந்துத்தார் இப்படி அவங்களை இப்போதைக்கு பேச்சு முடிக்கிற மாதிரி தெரியல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு உக்கார்ந்திருக்கா களைப்பு வந்துருச்சு ஆனா அவருக்கு களைப்பு வந்த மாதிரி தெரியல இப்பதான் புதுசா சோட வரத்து ஊத்திக்கிறார் பார்த்தா இன்னும் ஒரு மணி நேரம் பிளேட் போடுவார் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது இந்த குதிரைகளும் ரதம் என்ற தேவனும் அவ்வளவு சுறுசுறுப்பா இயங்குகிறார்களா அதான் சொல்ற ஸ்கந்தாத் ஸ்கந்தம் பிரஜன்ன வகா வகான உங்களுக்கு இந்த ரதத்தினுடைய தேவன் உங்களுக்கு சகல் நன்மைகளும் வழங்கட்டும் உங்களுக்குன்னு சொல்லும் போது அந்த அப்படிங்கிறதுல நம்முடைய இயற்கை நம்முடைய ஏன்னா இந்த நமக்காக பாடப்பட்டது தானே அப்படி இருக்கிற போது ஊடக உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த உங்களுக்குன்னு சொல்ற போது மனிதர்கள் பல ரகங்கள் இருக்கிறார்கள் அவங்களாம் முதல்ல வாழ்வியினுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே பல பிரச்சனை ஒரு ஞானி சொன்னார் கருமியானவன் நாளையிலேயே நினைத்து நினைத்து இன்றைய தினத்தை இழந்து விடுகிறான் ஊதாரியானவன் இன்றைய தினத்தையே நினைத்து நினைத்து நாளையே இழந்து விடுகிறான் இந்த கருமீங்க என்ன பண்றான் எதுக்கு இருக்கட்டும் எதுக்கு இருக்கட்டும் நாளைக்கு ஆகும் நாளைக்கு ஆகும்னு சொல்லி இன்னைக்கு திங்காம பட்டினி கிடந்து பட்டினி கிடந்து சேர்த்து சேர்த்து வச்சு அனுபவிக்காம சேர்த்தே போய்டான் இவன் இன்றைய தினத்தை இழக்கிறான் ஊதாரி என்ன பண்றான் நாளைக்கு இருப்பான்னு யாரையா கண்டா சும்மா அடியா அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தை ஜமா பண்றதுல நாளைய தினத்தை அவன் இழந்து விடுகிறான் அதனால இப்படியும் அப்படியும் ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் உங்களுக்கு வாழ்க்கையானது ஒரு சமச்சீரவோடு செல்ல வேண்டும் அத முதல்ல புரிஞ்சுங்க அதிர்ஷ்டம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வங்களை முறைப்படி பயன்படுத்தினாலேயே உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவோ சந்தோஷமாகறதுக்கு வாய்ப்பு பல பேருக்கு முன்கோபம் வருது பல பேருக்கு அதிகமான நெத்திரை தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கு சில பேருக்கு அதிகமா சாப்பிட்ற பழக்கம் இருக்கு சில பேருக்கு அதிகமா நொந்துக்கிற பழக்கம் இருக்கு இதெல்லாம் மாத்திக்கிட்டாலே நமக்கு நிறைய அதிர்ஷ்டம் வரும் அதுக்கப்புறம்தான் வெளி அதிர்ஷ்டம் வரணும் முதல்ல உள்ள அதிர்ஷ்டம் வரட்டும் அப்படிங்கிறார் வஹாஜின விஜித்தையே பாவங்கள் எனித்திங் விச்டு ஏதாவது வளைஞ்சிருந்தா அதை விஜினா அப்படிமா பாவம் நேர்மையான போக்கு இல்லையே பாண்டியம்மன் சொல்றான் வளையாத செங்கோல் வளைந்ததுங்கிறான் அவன் சொன்னபோது அவன் கையில வச்சிருந்த செங்கோல் பார்த்தா அப்பவும் நேரா தான் இருக்குது என்னங்க வளையாத செங்கோல் வளைந்ததுங்கிற செங்கோல் நேரா தானே இருக்குது அப்படின்னா அவன் வளைந்ததுன்னு சொல்றது அந்த கையில வச்சிருக்கிற கோல் அந்த செங்கோலால் அவன் நடத்தக்கூடிய ஆட்சி த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட் இப்ப வந்து குருக்கடா போச்சு அப்படின்னு சொல்றான் அப்படி இல்லாம பாவங்களுக்கு அந்த மாதிரி குரூக்கெட்னு சொல்லுது ஒரு மனுஷனை வயிற போது ரொம்ப குரூக்கெட் ஃபெலோபா அப்படிமா ஒரு நேர்மையான புத்தி கிடையாது குருக்கு புத்தி உள்ளவன் எது சொன்னாலும் வந்து வக்கரமாவே எடுத்துக்குமாவே நேரா எடுத்துக்க மாட்டான் அப்படின்னா இப்ப நம்ம எதார்த்தமா கேட்பான் எங்க மணி என்னங்க அப்படின்னா என் பா மணியை நான் போகட்டுமா போய் தொலைம்போ அப்படின்னு கிளம்பிடுவேன் யோ உன் போகிறதுக்காக நான் நிஜமாவே அரை மணிம என் வாட்ச்சி ஸ்டாப் ஆகி கிடக்கு பாரியா எப்போ எதிர சொன்னாலும் வக்கரமாவே எடுத்துக்கிறியா என்னது அப்படின்னு கேட்காதான் புத்திங்கிறது எதையுமே ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பெசி பார்த்தல் ஆப்டிமிசம்னா மகிழ் நோக்காய் பார்த்தல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தல்னா சில பேர் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான் ஒருத்தர் வந்து சொல்றாரு கடவுள் இந்த எவ்வளவு அற்புதமான படைப்பாளி பாத்தியா நமக்கெல்லாம் ரெண்டு கை இருக்கு கொக்குக்கு அதனால நீளமா ஒரு மூக்கு படைச்சிருக்காரு அந்த மூக்கானது ஸ்பூனாகவும் பயன்படுது கையாவும் பயன்படுது எவ்வளவு ஆழத்துல மீன் இருந்தாலும் தன்னுடைய உணவை கரெக்டாக எடுக்கிறது பத்தியா உடனே கடவுளை நம்ம புகடணும்ப்பா அப்படின்னா இன்னொருத்தன் சொல்றான் அதே கடவுள் இந்த மூக்களை மாட்டிக்கிட்டு சாப்பிடும் இந்த மீனுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அதுக்கு என்ன சொல்ற அந்த மீனுக்கு தப்பிக்கிறதுக்கு ரெக்கையும் இல்லை ஓடுறதுக்கு காலும் இல்லை அதையும் அந்த கடவுள் தனியாக படைச்சான் அப்படின்னு கப்புன்னு வாங்க முடியும் ஒன்றை பேசின பாரு என் தப்பு அது அதாவது ஒரே விஷயத்தை துயர் நோக்காகவும் பார்க்கலாம் மகிழ் நோக்காகவும் பார்க்கலாம் ஆப்டிமிசம் அண்ட் பேசிமிசம் தலையில வழுக்க விழுந்து போனா ஐயோ என கிளவேன்னு சொல்லுவாங்க இது துயர் நோக்கு மகிழ் நோக்குள்ள என்ன சொல்றான் இனிமே இவ்வளவு தூரம் வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இனிமே பார்பர் ஷாப்புக்கு அடிக்கடி போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த எண்ணெய் மிச்சம் அந்த அளவு சீர்கா மிச்சம் அந்த ஷாம்பு மிச்சம் அப்படின்னு மகிழ் நோக்கா பார்க்கறான் எதையுமே ஒரு நல்ல கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடிய ஒரு நினைப்பு பிரிஷா குரூக்கட் இங்கே பாவம் என்று அர்த்தமாகிறது விஜிதையே விஜித்தையேன வெல்லுவதற்கு அதாவது உங்கள் பாவங்களையெல்லாம் வெல்லுவதற்கு அழிப்பதற்கு நீக்குவதற்கு இப்போ வைத்தியத்துல விஷத்தை கொடுத்து விஷத்தை நீக்கிறது உண்டு அமுதத்தை கொடுத்து விஷத்தை நீக்கிறது உண்டு இப்ப ஆயுர்வேதம்ங்கிறது அமுதத்தை கொடுத்து விஷத்தை நீக்கிறது இப்போ தன்வந்திரி பகவானுடைய சன்னதிக்கு போயிருக்கீங்களா ஸ்ரீரங்கம் கோவிலில் தன்வந்திரி பகவானுக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது அங்கே இருக்கிற அச்சக்கரைட்ட போய் சுவாமி தன்வந்திரி பகவானுடைய திருமையை பற்றி கொஞ்சம் வர்ணனை கொடுங்கோம் அப்படின்னா வலது கையில் அமுத கலசம் வைச்சிருக்கிறார் இங்கே சங்கு வச்சிருக்காரு இங்கே சக்கரம் வச்சிருக்கார் இந்த கையில் அட்டப்பூச்சி வச்சிருக்கார் அப்படின்பா அட்டப்பூச்சி லீச் அது எதுக்கடான உடம்புல சில சமயத்தில் மேக நீர்ன்னு அரிக்கும் சில பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சாயங்க சாயங்க விடல் போட்டே இருப்பாங்க என்னன்னா அரிப்பு புடுங்குது பாவம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கருப்பா தோல் அதுக்குதான் கருமேக நீர்ன்னு சொல்றது அந்த நீருக்கு நீங்க வந்து மருந்து சாப்பிட்டு குணப்படுத்துறதை விட இந்த அட்டைப்பூச்சை ஒன்று விட்டீங்கன்னாக்கோ அதை சரன்னு உறிஞ்சி எடுத்துறாங்க ஒரே நாளில் கருமேக நீரை குணப்படுத்தக்கூடிய இருக்கு தன்வந்திரி ஒரு வைத்திய சொல்லியிருக்க அந்த காலத்துல இந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் இப்படியெல்லாம் சிகிச்சை செய்திருக்கிறார்கள் இதே மாதிரி சுட்டிகைன்னு ஒன்று உண்டு இப்போ ஜாண்டிஸ் மஞ்சகமால வந்துட்டா கீழ நெல்லி அரைச்சி ஆட்டுப்பாலை கலக்கி கொடுக்குறாங்க அது ஒரு வைத்தியம் இன்னொன்று என்னடானா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட மூலிகை பத்து போட்டு ஒரு இரும்பு வளையத்தை பழுக்க காய்ச்சி அது மேலே வைப்பாங்க வச்சா சொறன் சதங்களுக்கும் நமக்கு சுடும் கொஞ்சம் வலிக்கும் தான் அந்த பித்த நீரைப்புறம் அப்படி உறிஞ்சி எடுத்துரும் ரெண்டு மணி நேரத்தில் கொண்டு அப்படி ஒரு வைத்தியம் இருக்கு ஆப்ரேஷன் இல்லாத அந்த காலத்தில் இந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் வச்சிருந்தாங்க இப்படி தீமையை நீக்குதல் வெல்லுதல் இது முதல்ல நடக்கணும் உடம்பு புஷ்டி ஆகிறதுக்கு முன்னால உடம்பு இருக்கிற துர்நீர்லாம் வெளியே போகணும் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரதுக்கு முன்னால பாவங்கள்லாம் வெளியே போகணும் அதான் சொல்ல விஜின விஜிதையே விஜிதையே அடிச்சு உதக்கணும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டீ ஒரு பத்திரிக்கையில படித்தேன் எல்லா டீ கடன் அன்பை முறிக்கும்னு எழுதி போட்டுருவான் இவன் கடன் எலும்பை முறிக்கும்னு எழுதி போட்டுருவான் அவன் எப்படி போய்ட்டு ஆளு பார்த்துக்க ஒழுங்காமறையா குடு இல்லை எலும்பை முறிச்சிருவேன் அவர்கிட்ட போய் பேட்டி கேட்டா இல்லைங்க நானும் முதல்ல கடன் அன்பை முறிக்கும்னு தான் எழுதி போட்டிருந்தேன் கொடுத்த கடனும் ஒன்றுமே வரல ஒரு பையன் ரொம்பவும் தென்னாவிட்டா பேசினான் கோபத்தில் கையை முறிச்சு விட்டேன் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் வாங்குன கடனையும் கொடுத்துட்டான் அவன் ஃப்ரெண்டு வாங்கின கடனையும் கொடுத்துட்டான் பார்த்தேன் எலும்பு முறிக்கிறதாடா சரி அப்படின்னுட்டு அந்த போர்டை மாற்றி கடன் எலும்பி முறிக்கும்னு சொல்லி இந்த நியூஸ் வேற பரவி போச்சா அதனால இப்ப பொதுவாக யாரும் கடனு கேட்கறது இல்லை அப்படியே கொடுத்தாலும் மறுநாளை ஓடையாந்துருதுங்க அப்படின்னா அப்போ உதைச்சா தான் சரிப்படும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்கு அதை அவர் சொல்றாரு விஜிதையே சில கருமாவை மாற்றலாம் சில கர்மாவை நாம போட்டு அடிச்சு இம்ச பண்ணி ஒண்ணு இல்லாம ஆக்கணும் துவம் பண்ணணும்ங்கிற அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பலவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா உங்களுடைய கர்மாவை வென்று அழித்து பாவங்களை ஓட்டி நாசப்படுத்தி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் இந்த இடத்துல சூரிய பகவான கூப்பிடல சூரிய பகவானுடைய ரதம் அந்த தேர் தேருக்கு அதிதெய்வம் காக்கட்டும் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் அப்படிங்கிறார் பாஸ்வதா பாஸ்வதகானா சூரிய பகவான் வான ஒளி செந்தனஹா செந்தனகான ரதம் தேர் இங்கே இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து சூரியனுடைய தேரை பற்றி தான் போன வாரத்திலிருந்து இந்த நான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற வரைக்கும் ரதத்தை தான் அது வர்ணிக்கிது தேர் தேருக்கு உரிய சம்ஸ்கிருத பேர் செந்தனா அது வந்து வேகமா போகுது வேகமா போற போது அழுங்காம குலுங்காம லங்கடா லங்கடான்னு போகாம ஸ்மூத்தா போகுது அதாவது சில வண்டிகள்ல கார்கள்ல உட்காந்தா அந்த தகரடப்பா ரெண்டு பக்கம் ஆடுற மாதிரியே நம்ம கண்ணம்லாம் குலுங்கி உடம்பெல்லாம் ஆடி வீட்டுக்கு போய் படுத்தா தசையெல்லாம் வலி கண்டு சுடி தண்ணி போட்டு பிடிச்சி விடுங்கிற மாதிரி இருக்கும் அப்படி கார் சில பேர் வச்சிருப்பாங்க அந்த கார் நீங்கள் விற்க மாட்டேங்கிறது சென்டிமெண்டல் வேல்யூ எங்க அப்பா முதன் முதல்ல பணக்காரன் போது வாங்கின காருங்க அது நைன்டீன் தேர்ட்டி செவன் அது மாதிரி இல்லாம வண்டி நகருதான் இல்லையா அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி போகும் வெண்ணையாட்டமா போகும் அவர் சூரியனுடைய தேர் அப்படி போகும் செந்த ஜித்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரிய பிலாசபர் அகில உலக புகழ்பெற்ற ஒரு தத்துவ வேதாந்தை நம்ம ஊர்காரர் தான் நம்ம அன்னி பிரசன்ட் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி மூலமாக அவரை உலக பிரபலப்படுத்தி விட்டார் அவரு எழுபத்தெட்டு வயசில் டெய்லி வாக்கிங் போற போது அவருடைய சமயக்காரர் கூட போவாரான் ஈவினிங்ல அவர் எவ்வளவு வேகமாக நடப்பாருன்னா இந்த சமயக்காரர் அவரோட இருபத்தஞ்சு வயசு எங்க இவரால் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது கட்டுக்கிட்டு அப்படி போவாராம் இவங்க ஊடக ஐயா நீங்க வாக்கிங் போறீங்களா ரன்னிங் போறீங்களா அதை சொல்லிடுங்க அதுக்கு எத்தப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாடா வேகமா போவார் அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஒரு அடமான வாழ்க்கை கட்டுப்பாடான வாழ்க்கை பிரின்சிபிள் லைஃப் கடைசி வரைக்கும் அவங்க வந்து உடம்பு கெட்டு போகாம வச்சிருக்கிறாங்க அதுபோல இந்த ரதமானது வேகமாகவும் ஓடுகிறது அலுங்காமல் கொலுங்காமலும் ஓடுகிறது செந்தனஹ அஸ்து அஸ்தூன விருஜின விஜித்த அஸ்து அப்படிங்கிறார் உங்களுடைய பாப கர்மாக்களை எல்லாம் அடித்தவனாக ஆகட்டும் நல்லதெல்லாம் கொடுத்தவனாக ஆகட்டும் உங்களுக்கு என்ன செல்வம் வேணுமோ அதை கொடுப்பான் அப்படின்னு நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போற பாதையில் என் ஹெச் நேஷனல் ஹைவேயில் சிக்கல்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெருமாள் கோவிலுங்க இதுக்கு பேரு ஆவராணின்றாங்க அந்த ஊருக்கு பேர் ஆவராணி அந்த கோவிலுக்கு பேரும் ஆவராணி கோயிலுங்கிறது அது என்னடா செய்தின்னா ஆபரணதாரி அப்படிங்கிற வார்த்தை தான் அவ்வளோ அசிங்கமாக மாறி இருக்குது ஆவராணி அப்படிங்குறது அந்த பெருமாள் வந்து ரொம்ப பழைய காலத்து பெருமாள் எவ்வளவு பழையவர்னு யாருக்குமே சொல்ல முடியாது ஆதி நாளையிலிருந்து அந்த பெருமாளுக்கு ஆபரணம் இல்லாத திருமையினே கிடையாது கால் பெருவரிலிருந்து உச்சி வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஆபரணம் அந்த காலத்து ராஜாக்கள் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதனால அந்த ஒரு பெருமாளுக்கு பேரு ஆபரணதாரி பெருமாள்னு பேர் அதாவது நிறைய நகைகளை தாங்குகிறவர்னு பேரு இப்ப நம்ம ஊர்ல சில பெண்மணிகளுக்கு கூட நகை ஸ்டாண்டர் மேட்சா இருக்கா இல்லையா பார்க்காம இருக்கிற களத்தில் மாட்டிட்டு வராங்க ஆனா பெருமாளுக்கு எவ்வளவு நகை மாட்டினாலும் மிகைனு யாருமே சொல்ல முடியாது அந்த ஒரு பெருமாளுக்கு அந்த ஒரு பெருமை இருக்கு அந்த கோவிலுக்கு நாங்க எதுக்காக போகணும்னு நீங்க கேட்கிறீங்களா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் நிறைய நகை வருமா அந்த கோவிலுக்கு போய் யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு நகைய நிறைய நகை சேரு நீங்க வந்து அக்ஷய திருத்தியை விழுந்தடிச்சு போய் மூக்கு வாங்குறீங்கல்ல நகை கடையில ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா பெருமாள் ஆபரணாரி பெருமாள் ஒரு தடவை போயிட்டு இப்போ இந்த அஸ்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறேன் அது எப்படி சொல்ல அமைப்புனா சம்ஸ்கிருதத்துல அஸ் என்ற தாத்துவிலிருந்து வருகிறது அஸ்னா இருக்கட்டும்னு ஒருத்தருக்கு வாழ்த்துற போது உன் தீமையெல்லாம் தொலையட்டும்னு வாழ்த்துறது நெகட்டிவ் வே ஆஃப் பிளெஸிங் அப்படி இல்லாமல் நன்மை எல்லாம் பெருகட்டும்னு சொல்வது பாசிட்டிவ் வே ஆஃப் பிளெஸ்ஸிங் அதாவது தீமை தொலையட்டும்னு சொல்வது எதிர்மறையாய் சொல்றது இப்போ வள்ளலார் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க ஒரு நா ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் இப்படி டாம் டாம் முடிச்சிருக்கிறாரு அப்போ ஒருத்தர் கேட்டானா என்ன சாமி டாம் டாமுன்னு முடிச்சிருக்கிறீங்க டும் டு முடிச்சுக்கூடாதா அப்படின்னு அப்புறம் அடுத்து அதுக்கு ஒரு பாட்டு பாடினாரா ஒருமையுடன் நினை மலரடி நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டும் அப்படி டும் இந்த பாட்டு போறான் அப்படி இது வந்து பாசிட்டிவ் அப்ரோச் அது வந்து நெகட்டிவ் அப்ரோச் உங்க தீமையெல்லாம் ஓடட்டும்னு சொல்றது ஒரு நெகட்டிவ் அப்ரோச் உங்களுக்கு நன்மை எல்லாம் வரட்டும்னு சொல்றது பாசிட்டிவ் அப்ரோச் இவர் என்ன சொல்லிட்டார் முதல்ல விருஜின விஜிதயா அப்படின்றார் தீமைகள் எல்லாம் ஒழிக்கும்படினு ஒழிக்கும்படினு நெகட்டிவா போட்டுட்டார் பெரும்பாலும் வாழ்த்தும் போது கொடுமான வரைக்கும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் இருக்கணும் மங்களமான வார்த்தைகள் இருக்கணும் ஒரு தம்பதிகள் புதுசாக காலில் வந்து விடுகிறாங்க அவங்கள எப்படி வாழ்த்தணும் எல்லா செல்வமும் பெற்று சிறு சிறப்புமாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அறிவா அதை விட்டு விட்டு உனக்கு அபார்ஷன் வர வேண்டாம் உனக்கு தலைவலி வர வேண்டாம் உனக்கு ரத்தக் வர வேண்டாம் இது இல்லாமல் கேட்டாங்க ஏங்க என்ன நல்லது தானங்க சொல்கிறேன் ஏன் என் நெகட்டிவாக பேசுகிறேன் பாசிட்டிவாக பேசியா ஆரோக்கியமாக இருன்னு சொல்லு பிள்ளை குட்டி பெறுன்னு சொல்லு அதுக்கு ஏன் அபாரேஷன் வர வேண்டாம்ங்கிற இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இது அதான் நெகட்டிவ் approach, இவர் வந்து முதல்ல விஜிதயஹார்னு சொல்லிட்டார் தீமைகளை அழிப்பவனாக இந்த சூரியனுடைய ரதம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை பாசிட்டிவாக முடிக்கிறதுக்கு அஸ்து அப்படிங்கிறாரு இப்ப பெரியவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் வாழ்த்து தான் வச்சுக்கங்களேன் இப்ப நாலு மகான்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தன் போய் காலில் விழுந்துட்டான் உள்ளதுல சீனியர் காலில் போய் விழுந்துட்டான் அவர் சொல்றாரு ஆரோக்கியவான்பவ வித்யாவான்பவ சௌபாகியவான்பவ சர்வாபீஷ்ட சித்திரஸ்து அப்படிங்கிறார் உடனே எல்லாம் சேர்ந்து கோராச ததாஸ்து அப்படிங்க அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்னதாங்க நாங்களும் வழிமொழிகிறோம் அப்படின்னு ஒரே வாரத்தில சொல்லிட்டாங்க அஸ்து என்றால் இருக்கட்டும் அப்படி அவர் இருக்கட்டும்னு சொல்ற போதே தீமைகள் ஒழிகிறதை விட மங்களங்கள் பெருகுவதிலே எங்களுக்கு அக்கறை உண்டு மங்களங்கள் அதிகமாயிட்ட தீமை ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும் இப்போ ஒரு டம்ளர் பாலில் மேல தேவையில்லாம ஒரு துரும்பு மிதக்குது அந்த துரும்ப எடுக்கிறதுக்கு நீங்க கை வரலாலையும் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் கைவரலை விட்டு எடுக்கிற போது நீங்கள் யாருக்காக அதை கொண்டு போறீங்களோ அதை பார்த்துட்டான்னு சொன்னான் ஐயோ இவன் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நெகம் வெட்ட பையன் அந்த நகத்துக்குள்ளே முக்கூர்ஞ்சி நாளுக்கு இருக்குமே அதையும் போட்டு சர்க்கரையோடு சேர்த்து கரைக்கிறான் பாவி இந்த பால் எனக்கு வேணான்னு அவன் அதுக்கு பதிலாக இன்னொரு ஐடியா இருக்கு என்ன அப்படின்னா அந்த பால் இன்னும் கொஞ்சம் ததும்ப ததும்ப பால் ஊத்துனிங்கன்னா அப்படி ததும்பி வழியும் போது திரும்ப கீழே ஒரு தட்டில் அதை எடுத்துட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன நினைப்பான் ஆஹா இவ்வளவு ததும்ப ததும்ப நமக்கு பால் கொடுப்பா என்ன நிறைஞ்ச மனசு வாய் மட்டும் கொடுக்கறானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான் அது மாதிரி அப்படி பாசிட்டிவ் உங்களுக்கு பெருகட்டும் வளரட்டும் வாழ்வு அமையட்டும் அப்படின்னு முடிக்கணுங்கிறதுக்கா அஸ்தூ அப்படின்னு முடிக்கிறேன் ஏன்னா மற்ற ஸ்லோகங்கள்ல நச்செழுத்துகள் அமைஞ்சிட்டா கூட பரவாயில்ல வாழ்த்துக்க கூடிய ஸ்லோகங்கள்ல நச்செழுத்தே அமையக்கூடாது நல்ல மங்களமான வார்த்தைகள் வரணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்காக அஸ்து என்று மங்களமாக முடித்திருக்கிறார் அதை இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை படிச்சு காட்டினு பாருங்க துவாந்துவம் சகசிரம் கராணாம் அரியம்னா யோ கரிம்னா பதும் அதுலும் உபானியதா அத்தியாசனேன சாந்தானாம் நிதாந்தம் ஏழு காற்றுகள் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது இது வந்து சில பேரு பரிகாசம் பண்றாங்க என்னடான் காத்துல ஏழு வகையா ஒன்னுக்கு ஆபகன்னு பேரா ஒண்ணுக்கு பிரவகன் பேரு ஒரே விடா சொல்றீங்க இது வந்து ராவணனுக்கு பத்து தலைன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க ஆனா இவங்க வந்து வானவியலை பற்றி தெரியாதவர்கள் இல்லை இவங்களுக்கு விஞ்ஞானம்னா என்னன்னு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க பூமி தட்டையோ அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் பேசுகிறாங்க ஆனால் இவங்களுக்கு பூமி உருண்டைன்னு தெரியும் பூமி ஆதிசேஷன் தாங்குதுன்னு சொல்றதை பார்த்தா இது என்னமோ வந்து ஒரு லாரி பார்சல்ங்கிற மாதிரி பகவான் நினைச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது ஆனால் இவங்களுக்கு பூமி உருண்டை தட்டையல்லங்கிறது தெரியும் ஒரு சின்ன அறிகுறி சொல்கிறேன் பாருங்க ஆடிக்குறின்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ முடிஞ்சு போச்சா ஆடி மாதம் ஆடிக்குறின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா ஆடி மாசத்தினுடைய வளர்பிரை பஞ்சமி அது பஞ்சமினா தெரியுமில்ல அதாவது அஞ்சாவது நாள் அமாவாசைக்கு அடுத்த நாள் அஞ்சாவது நாள் பஞ்சமி பௌர்ணமிக்கு அடுத்த அஞ்சாவது நாள் பஞ்சமி இதில் வந்து வளர்பிரை பஞ்சமி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சமி அது ஞாயிற்றுக்கிழமையாக வந்துச்சுன்னா அந்த வருஷம் கொஞ்சம் மழை இருக்கும் அது திங்கட்கிழமையா வந்துச்சுன்னா வெள்ளம் எடுக்கிற அளவு மழை இருக்கும் அது வெள்ளிக்கிழமையா இருந்தா பெரும் மழை பெய்யும் சனிக்கிழமையா இருந்தா மழை இருக்கும் ஆனால் விளைச்சல் இருக்காது இதுக்கு ஆடிக்குறின்னு பேரும் எழுதி வச்சிருக்கோம் இதை இத்தனை வருஷமா விவசாயிகள் ஃபாலோ பண்ணி ஒரு வருஷம் கூட இது தப்பா போனதில்லைங்க இப்ப மழை பெய்யுமா பெய்யாதான்னு இன்னைக்கு வானிலை அறிக்கையை போய் கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பெய்யக்கூடும் அப்படிமா இந்த அடுகு கடையில் அடுகு பிடிக்க கூடும்பா தான் அது மாதிரி மழை பெய்ய கூடும் அப்படின்னா தான் பெய்யாடி என்ன கேட்காதே நாங்கள் கூடும் தான் சொல்லுவோம் அவ்வளோதான் இன்று இடியுடன் கூடிய மழை இருக்கும்னு சொல்லுவோம் உடனே இந்த அத்தப்பாட்டிக்கு எல்லாம் வடங்காய போடுறதுக்கு மேலே போயிடுவாங்க ஏன்னா ரேடியோவில் சொல்லிட்டா மழை பெய்யும்னு நிச்சயமா பெய்யாது காயப்போடு அப்படின்னு அந்த மாதிரி வானிலை அறிக்கை சொல்றாங்கண்ணே அப்படி இவங்க சொன்னாங்கன்னா கர்ப்போட்டம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி கோள் நிலைகளை ஆய்ந்தவர்கள் வான் நிலைகளை ஆய்ந்தவர்கள் இவர்களுக்கு தெரியாத விஜயானம் இருக்கவில்லை சும்மா வந்து ஒரு இலக்கிய ரசனையாக சில வர்ணனைகள் கொடுக்கிறார்கள் அதை வச்சு நம்ம தப்பா இவங்க வந்து ஆறாவது அறிவு இல்லாதவங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நான் முன்பே சொன்னது மாதிரி அடுத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம் வியாழன் சனி மூன்று நாளும் கன்னியாகுமரிக்கு உப உபநியத்துக்கு இங்கே வராதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவித்து விடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் உண்டு மற்றபடி எல்லா சொற்படிவுகளும் முறைப்படி நடைபெறும் இன்றைய உபயதாரர்களான வைஷால்வி திருமதி லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேர புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்